வணக்கம் நற்றினைக்கின் எண்ணூற்று தொன்னூற்று ஓராவது செய்தி சேவை அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி பதினாலு மாதம் பதிமூன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் சே ஞான பிரிகான் தமிழக செய்திகள் திருச்சி கொட்டப்பட்டில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கும் முன் அனைத்து தரப்பு மக்களிடமும் கருத்து கேட்ட பணிகளை தொடங்க வேண்டும் என்று பொதுநல அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன நேற்று காலை கோவைையத்தில் இறங்கிய ார்ஜாவிலிருந்து வந்த ஏர் அரேபியா விமான இறக்கையில் மயில் மோதிய விமானத்தின் இறக்கையில் ஓட்டை விழுந்தது அறுபது ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற கோரி தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது தேவர் ஜெயந்தி விழாவுக்காக மதுரை திருமங்கலம் வரும் முதல்வர் எடப்பாடி கே சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படும் என அமைச்சர் ஆர்பி பி உதயகுமார் அறிவித்துள்ளார் தூய்மையான குடியிருப்புக்கு முதல் பரிசாக ரூபாய் இரண்டு லட்சமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சமும் வழங்கப்போவதாக மதுரை மாநகராட்சி அறிவித்துள்ளது குழந்தைகள் செல்போன்களை அதிகமாக பயன்படுத்துவதால் அவர்களுக்கு கண் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கண் மருத்துவ எச்சரித்துள்ளனர் கிரானைட் ஊரைகள் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருப்பது ஊழல்வாதிகளை காப்பாற்றும் முயற்சி என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கோவையில் செயல்படும் குறுந்தொழில் நிறுவனத்தில் உள்ள இயந்திரங்களை தனியார் நிதி நிறுவனத்தினர் பறிமுதல் செய்ய முயன்றதை கண்டித்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மேட்டுப்பாளையம் பவானியாற்றின் கரைவரத்தில் கிடந்த இரு ஐம்பது சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் தமிழக அரசு தமிழ்நாட்டில் கல்வி சார்ந்த விஷயங்களில் தமிழை புறக்கணிக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கிறது தமிழக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார் இந்திய ராகுல் ராகுல்காந்தி சார்பாக டுவிட்டரில் கருத்துக்கள் போடுவது யார் என்ற கேள்விக்கு பதில் அளிக்கும் விதமாக அவர் வெளியிட்டுள்ள டாக் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஷ்மீர் பிரச்சனையில் பிரிவினைவாத குரல்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி இது அங்கு தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் தைரியத்துக்கு ஒழுக்கு கற்பிப்பதாகும் என்று சாடி பெங்களூரு இலக்கிய விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி சர்வாதிகாரியைப் போல செயல்படுகிறார் என எழுத்தாளர் ராமச்சந்திர குஹா பேசியது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தர்மசாலாவின் தர்ம அதிகாரி டி வீரேந்திர ஹெக்டே மகளிர் சுய உதவிக்குழுக்களின் பனிரண்டு லட்சம் பெண்களை ரொக்கமற்ற டிஜிட்டலா பரிவர்த்தனைக்கு தயார் செய்திருப்பது அரசின் முயற்சிகளை விமர்சிப்பவர்களுக்கான பதிலாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் மலேசியாவில் பாஸ்போர்ட்டுகளை தொலைத்துவிட்டு விமான நிலையத்தில் சிக்கிக்கொண்ட இந்திய குடும்பத்தினருக்கு உடனடியாக உதவிக்கரம் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இமாச்சலப்பிரதேசத்தில் நவம்பர் ஒன்பது ஒன்பதாம் தேதியும் குஜராத்தில் டிசம்பர் ஒன்பது பதினான்கு ஆகிய தேதிகளிலும் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது இரு மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தல் காரணமாக காங்கிரஸ் தலைவராக ராகுல்காந்தி பதவியேற்பது தள்ளிப்போகும் என தெரிகிறது குஜராத்தில் பட்டேல் எனப்படும் பட்டிடார் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் எவ்வாறு உறுதி செய்யும் என்பதை அக்கட்சி நவம்பர் மூன்றாம் தேதிக்குள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று இடஒதுக்கீட்டு போராட்டக்குழு தலைவர் ஹர்திக் பட்டேல் கெடுவிதித்துள்ளாா் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பைச் சேர்ந்த ஏழை பெண்களின் திருமணத்துக்கு ஆந்திர அரசு தலா ரூபாய் முப்பதாயிரம் வழங்கும் திட்டத்தை வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்த உள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் நேபாளத்தில் பஸ் ஆற்றில் விழுந்த சம்பவத்தில் இந்தியாவைச் சேர்ந்த மம்தா தேவி தாக்கூர் உட்பட முப்பத்தி பயணிகள் உயிரிழந்தனர் மேலும் பதினாறு பேர் காயமடைந்தனர் ஆப்கானிஸ்தானில் காசா மாகாணத்தில் உள்ள இரண்டு சோதனைச் சாவடியில் தாலிபான்கள் நடத்திய தாக்குதலில் பதினான்கு போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் சிரியாவில் உள்நாட்டு போர் நடைபெற்ற பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகள் பலர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெறுவதற்காக ரஷ்யா மறைமுகமாக உதவியதாக எழுந்த புகாரில் முதல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அறிவித்துக் கொண்ட கேட்டலோனியா அரசை கலைத்து ஸ்பெயின் உத்தரவிட்டுள்ளது அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி படுகொலை தொடர்பான சுமார் மூன்றாயிரம் ரகசிய கோப்புகளை அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார் எனினும் நாட்டின் பாதுகாப்பு கருதி சில ஆவணங்கள் வெளியிடப்படவில்லை வணிகச் செய்திகள் ஆசிய பிராந்தியத்திலும் குறிப்பாக இந்தியாவில் கூகுள் நிறுவனம் அதிகம் முதலீடு செய்ய இருப்பதாக கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான ஏர்செல் டூ ஜி பி இலவச பேக்அப் சேவையை வழங்குவதாக அறிவித்துள்ளது நான்காம் உலக தமிழ் பொருளாதார மாநாடு வரும் நவம்பர் பதினாறு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை டர்பினில் நடக்க இருக்கிறது உலக தமிழர்களை ஒன்றிணைத்து இதன் பொருளாதார வாய்ப்புகள் குறித்து விவாதிப்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீட்டுக்கு எண்பத்தி மடங்குக்கு விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன நடப்பு நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் ஐடி நிறுவனத்தின் நிகரலாபம் ஆறு சதவீதம் அதிகரித்து நிகரலாபம் ரூபாய் இரண்டாயிரத்தி கோடியாக உள்ளது நஷ்டத்தில் இயங்கும்பத்தி நான்கு பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்ய நிதி ஆயோக் பரிந்துரை செய்துள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பந்தர் வைர சுரங்க திட்டத்தில் இறங்குவதற்கு வேதாந்தா மற்றும் அதானி குழுமங்கள் ஆர்வம் கட்டி வருகின்றன பொதுத்துறை வங்கிகளில் அரசு மேற்கொள்ள உள்ள முதலீட்டை திரட்டுவதற்காக ஜீரோ கூப்பன் கடன் பத்திரங்களை வெளியிடுவது குறித்து நிதியமைச்சகம் பரிசீலித்து வருகிறது விளையாட்டுச் செய்திகள் கொல்கத்தாவில் நடைபெற்றது உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை ஐந்துக்கு இரண்டு என்ற கோல்கள் கணக்கில் வீழ்த்தி முதன்முறையாக உலக கோப்பையை வென்று வரலாறு படைத்தது மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கியில் இந்திய அணி பத்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூர் அணியை வீழ்த்தியது Vivo Pro கபடி League போட்டியில் நடப்பு சாம்பியனான பாட்னா மீண்டும் சாம்பியன் பட்டம் வென்றது கான்கூரில் நியூசிலாந்து வெற்றி பெற இந்திய அணி முன்னூற்று முப்பத்தி இலக்காக நிர்ணயித்துள்ளது இந்திய இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா விராட் கோலி அபார இரட்டை சாத கூட்டணியுடன் இருவரும் சதம் விளாசினர் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன சிறுகதைகள் சமையல் குறிப்புகள் அஞ்சல் தலை செய்திகள் இலக்கிய சிந்தனைகள் சிலப்பதிகால விருந்து போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை செவிமடுக்கை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்